ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தங்களுடைய நியமங்களை ஒரு சரித்திரம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அந்த சரித்திரம் கருட புராணத்திலே பகவானால் சொல்லப்பட்ட சரித்திரம் அதில் பரியுஷித்தஹாங்கிற பிரேதம் தன் நிலையை சொல்லி முடித்து இப்படி ஒரு பாப்பத்தினாலே நான் இந்த தேகத்தை எடுத்துட்டேன் இது ஏதோ ஒரு வழியில் சரியாக போகணும் பத்து பேர்கிட்ட சொன்னாலாவது இந்த பாபம் போகுமோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகு அந்த காரணத்தினாலே தான் எனக்கு ரெண்டாவது தடவை ஒரு தடவை சாப்பிட்ட அன்னத்தையே ரெண்டாவது தடவை நான் சாப்பிட்டதுனால இந்த உடம்பு பூரா இப்படி மாம்சபிண்டமாக தொங்குறது தேகத்துக்காக தானே நமக்கு அன்னம் சாப்பாடு சாப்பாடு சாதங்கிறத சாப்பிடலன்னா என்னமாகும் அப்படின்னா உடம்பு இழைக்கும் ஏன் இழைக்கிறது அப்படின்னா உடம்பே தன்னை தானே சாப்பிட ஆரம்பிச்சிடும் தன்னை தானே உடம்பு சாப்பிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் அன்னங்கள்லாம் சாப்பிட்றது தேகத்திற்கு ஆகாரங்களை நாம் கொடுத்துட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா இல்லைன்னா உடம்பு தன்னை திங்க ஆரம்பிச்சிடும் அப்படியே அதுக்காகத்தான அன்னம் அந்த ஒரு தடவை கொடுத்த அன்னத்தை ரெண்டாவது தடவை சாப்பிடக்கூடாது அப்படி நான் சாப்பிட்டதை பாபத்தினால இப்படி உடம்பு பூரா மாம்சமாக தொங்கிறது கட்டி கட்டியாக தொங்கிறது இது கட்டினா ஏதோ ஜலத்தினாலேயோ ரத்தத்தினாலேயோ இல்லை அவ்வளவும் சத சதக்கட்டிகள் இப்படி ஒரு விகா விகாரமான நிலையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது அவருக்கும் அழுகவும் தொடுத்தும் சந்தப்த அப்படி ரெண்டாவதாக உள்ள பிரேத்தம் பேச ஆரம்பித்தது எனக்கு சூச்சி முகன்னு ஏன் அப்படி பேர் வந்தது தெரியுமா நான் சொல்கிறேன் ஒரு சமயம் என்னை ஒருத்தர் ஸ்ராத்தத்திற்கு வரிச்சிருந்தார் நான் ஸ்ராத்தத்துக்கு போயிருந்தேன் அந்த ஸ்ராத்தம் ஒரு ஸ்திரீ பண்ணுற ஸ்ராத்தம் ஸ்ரீ கருத்திருக்க ஸ்ராத்தம் ஒரு பெண் பண்ணுறான் தன் கணவருக்காக பண்ணுறான் அவளுக்கு அஞ்சு வயசில் ஒரு குழந்த இந்த குழந்த பிறந்த உடனே பர்த்தா இறந்து இந்த பர்த்தாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறான் தானே குழந்தையையும் பார்த்துண்டு சமையலும் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறா அதுக்கு நான் போயிருந்தேன் அந்த சிரத்தத்துக்கு கால வேளையில் கை கால்கள் எல்லாம் அலம்பிட்டு போனால் வெறும் வயத்தோடு இருந்தால் பசி வருது அப்படின்னு நான் என்ன பண்ணினேன் ஒரு டம்ளர் ஜலம் சாப்பிட்டேன் தீர்த்தம் சாப்பிட்டேன் அந்த தீர்த்தம் சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு இருந்த வயிறு பசியை கிளப்பி விட்டுடுச்சு ஜாஸ்தி பசியாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே ஒரு மாதிரியாக ஜலத்தை ரெண்டு மூணு டம்ளர் குடிச்சுட்டோ அங்கே வந்து உட்காண்டிருந்தேன் அந்த குழந்தைக்கு சில ஆகாரங்கள்லாம் கொடுத்துருந்தேன் தாயார் குழந்தை பெஷாமல் இருக்கணுன்னா ஏதோ பிஸ்கட்டை கொடுக்குறது விளையாடுறதுக்கு சாமான்கள் குடிக்கிறதுக்கு பால் பாட்டிலில் இப்படி கொடுக்கறது குழந்தைகள் தானே விளையாடின்னு இருக்கட்டும் அது மாதிரி அந்த தாயார் அந்த குழந்தைக்கு அப்பப்போ குடிக்கிறதுக்கு ஜலம் வச்சுருக்கா பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதோ பக்ஷணம் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டக்க நான் என்ன பண்ணி தான் அந்த குழந்தைக்கிட்ட உட்காந்து அந்த குழந்தைக்கிட்ட பேசுகிறா போல் பேசிட்டு அந்த குழந்தைக்கு வச்சுருந்த பக்ஷத்தெல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் பசினால் என்ன பண்ணுறோம்னு எனக்கே தெரியல பசி நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்றதை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு இல்லாமல் போயிட்டுச்சு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு ஓன்னு அழகுது குழந்தை அழுதா உடனே தாயார் ஓடி வருவாள் ஓடி வந்து பார்ப்பா எழறதுன்னு பார்ப்பாள் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தோடனே ஜலம் கொடுக்குறேன் அந்த குழந்தை ஜலம் சாப்பிட மாட்டேங்கிறது இந்த பக்ணம் தீந்து போயிடுத்துன்னு அழருது எனக்கு படபட பொந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல திருஷார்த்தா தணம் பாலஹா பாத்திரசம்ஸ்தம் ஜலம் பிபன் நான் இந்த பக்ஷணத்தை சாப்பிட்ட உடனே தாகம் ஜாஸ்தியாச்சு அந்த தீர்த்தத்தையும் சாப்பிட்டுட்டேன் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அந்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சுருத்தோ தாயார் வந்தால் வந்து பார்த்தா பக்ஷணத்தையும் தீர்த்தத்தையும் காணும் ஒன்றையும் காணும் அந்த அம்மா என்னை பார்த்தா அந்த அம்மா பார்த்த உடனே எனக்கு என்ன தோணித்தனே டாடா நீங்கள் இப்படி சாப்பிட்லாமா சேர்த்ததுக்கு முன்னாடி சாப்பிடப்படாதே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற மாதிரியும் கோச் கோபிச்சுக்கிற மாதிரியும் எனக்கு தோணிது நான் என்ன பண்ணேனே செடார்னு எழுந்துட்டு அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துவிட்டேன் தள்ளி விட்டதில் அந்த குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த அம்மா அந்த குழந்தையை பார்த்து இன்னும் சத்தம் போட்டு அழற மடியில் போட்டுன்னு அழற புத்திர சோகம் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும் என்னை வந்து அடிக்க முடியுமா இல்லை என்னை வந்து கோபிச்சிக்க முடியுமா ஸ்ராத்தத்துக்கு வரித்த பிராமணர் இவர் எப்படி கோபிச்சுக்கிறது நம் க பர்த்தாவாக அவர் எப்படி கோபிச்சுக்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை வெளியில் சொல்லவும் முடியல என்ன பண்ணினால் தெரியுமாணும் இந்த குழந்தைய கீழே வச்சுட்டு அந்த அம்மா போய் கொள்ளையில் உள்ள கிணத்துல விழுந்துவிட்டார் புத்திர சோகான் மிருதா மாதா கூப்பே பிராப்பி கிணத்தில் விழுந்துட்டா அந்த அம்மா இப்படி ஒரு பாபத்தை நான் பண்ணிவிட்டேன் ஏத்தஸ்மாத் பாத்த காத்விப்ரா பிரேத்தம் இப்படி ஒரு அந்த பசியை தாங்கிக்க முடியுது என்னால் இப்படி ஒரு பாப்பத்தினால இப்படி ஒரு தேகத்தை நான் அடைஞ்சுட்டேன் எவ்வளோ பெரிய பாபம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே வேதனையாக இல்லை அப்படின்னு கேட்குறது இந்த பிரேத்தம் அந்த பிராமணர் அழகிற என்ன சொல்ல முடியும் இப்படி ஒரு இவ்வளோ ஒரு பாத்தகனாக நான் போயிட்டேன் அந்த ஸ்ராத்தத்துக்கு அந்த அம்மா என்ன தன் கணவராக வரித்து இன்னும் கொஞ்ச நாயில் சமையல் ஆகிட போகிறது அந்த அம்மா பண்ண போகிற ஸ்ராதம் அந்த ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு நிலை பந்துடுத்து அந்த அம்மா கிணத்துல விழுந்து இறந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த பாபம் என்னை ஆயுஷ்காலம் முடிய கொன்னது இப்படி பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே பண்ணிட்டோமேனு அந்த பாபம் என்னை கொன்று கொன்று அப்படியே தான் நான் இறந்து போனேன் இறந்து போனதுனாலே இப்படி ஒரு தேகம் எனக்கு வந்துடுச்சு என் உடம்பை பாருங்க உடம்பு பெரிஷாக இருக்குது நான் சாப்பிட்றவன் போல் இருக்குது உடம்பு ஆனால் என் உடம்புக்கு தேவையான ஆகாரத்தை மாதிரி தலை இல்லை வாய் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஊசி தான் நுழையலாம் இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஆகாரத்தை அந்த நிலையில் இருக்குது ஆகாரத்தை இன்ஜெக்ஷனில் உறிஞ்சி உறிஞ்சி கொடுக்குறா போல் வாக்காயிடுச்சு அந்த குழந்தைக்கு வச்சிருக்கிற ஆகாரத்தை நான் பிடுங்கி சாத்த தினத்தன்னைக்கு நான் சாப்பிட்டதுனுடைய பாபத்தினால இப்படி ஒரு சரீரத்தை நான் அடைஞ்சிட்டேன் எனக்கு உடம்புக்கு தேவையான ஆகாரத்தை என்னால் வாயினால் சாப்பிட முடியல இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணி பண்ணி பார்த்தாலும் வயிறு நிறைய மாட்டேங்கிறது இந்த ஒரு பாப்பத்தினாலே எமதூத்தர்கள் என்ன சூச்சி முகஹானே கூப்பிட்டா சூச்சி முகஹான ஊசி நுழையிற அளவுதான் வாய் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு பாப்பத்தினாலே இப்படி ஒரு நான் தேகத்தை அடைஞ்சுட்டேன் என்ன பரிகாரம்னு தெரியாமல் நான் சுற்றின்னு இந்த காட்டில் இந்த பாப்பம் என்ன இன்னும் கொள்கிறது அந்த அந்த அந் நடந்த சம்பவம் என்னை திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் மனசில் ஓடிண்டே இருக்குது ரொம்ப வேதனையை கொடுக்கறதுன்னு சொல்லி அழுதுது இதை பார்த்துட்டு அவருக்கே அழுக வந்துடுச்சு என்ன சொல்ல முடியும் அவரும் சேர்ந்து அழுத அப்படி கொஞ்ச நாழியாச்சு மூன்றாவதாக உள்ள பிரேதம் பேச ஆரம்பிச்சது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்